திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருநல்லூர் திருவருத்தம் திருச்சிற்றம்பலம் அட்டு மின்னில் பழியென்ற அகங்கடை தோறும் வந்து மட்ட குழலார் குழலார்வளை கொள்ளும் வகையன் கொலோம் கொட்டிய பாணியெடுத்த பாதமும் கோளரவும் நட்ட நின்றாடியநாதர் நல்லூரிடம் கொண்டவரே பெண்ணிட்டம் பண்டையதன்றிவை பேய்பலிக்கென்றுழல்வார் நன்னிட்டு வந்து மனை புகுந்தாரும் நல்லூரகத்தேம் பண்ணிட்ட பாடலாடலாய்பற்றி நோக்கி நின்று கண்ணிட்டு போயிற்று காரணமுண்டு கரை கண்டரே படவேறவல் குட்பாவை நல்லீர்பகலேயொருவர் இடுவாரிடை பலிகொள்பவர் போல வந்தில் புகுந்து நடவாரடிகள் கூத்தர் நட்பயின்றாடிய வடபார் வடபார்கிலையும் தென்பால் நல்லூரும் தம் வாழ்பதியே செஞ்சுடர் ஜோதி பவளத்திரள் திகழ் முத்தனை நஞ்சனி கண்டன் நல்லூருரை நம்பனை கால், கண்டு கனவின் தலை தொழுதற்க வந்தான் நெஞ்சிடை நின்றகளான் பல காலமும் நின்றனே வெண்மதி சூடி விளங்க நின்றானை விண்ணோர்கள் தொழ நன் நிலையத்தொடு பாடலராத நல்லூரகத்தே திண்டிலை எங்கொடு நின்றான் திரிபுரமூன்றெறித்தான் கண்ணுளும் நெஞ்சகத்தும் உலகழ்ச்சேபடியே தேற்றப்பட திருநல்லூரகத்தே சிவனிருந்தால் தோற்றப்பட சென்று கண்டு கொள்ளார் தொண்டர் துன்மதியால் ஆற்றிற்கெடுத்து குளத்தினில் தேடிய ஆதரை போல் திரிதர்வர் காண்பதற்கே நாட்கொண்ட தாமரை பூந்தடம் சூழ்ந்த நல்லூரகத்தே கீட்கொண்ட கோவணங்காவென்று சொல்லிகிரி படத்தான் வாட்கொண்ட நோக்கி மனைவியொடுமங்கூர்வழணிகனை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்குமென்றோவிவ்வகலிடமே அரை மல்கு பைங்கழலார்ப நின்றான் அணியார் சடை மேல் நரை மல்கு கொன்ற எந்தாருடையும் நல்லூரகத்தே பறை மல்கு பாடலன் நாடலனாகி பரிசழித்தான் பிறை மல்கு செஞ்சடை தாழ நின்றாடிய ேம் மன்னிய மாமரையோர் மகிழ்ந்தேத்த மறுவி எங்கும் துன்னிய தொண்டர்களின் இசை பாடி தொழுது நல்லோர்க்கு அந்நியற்மும் கனவிடை உண்ணிய காதலரை அந்நியரற்றவர் அங்கடனே அருள் நல் என்பரே திருவமர் தாமரை சீர்வளர் செங்கழு நீர் கொள் நெய்தல் குருவமர் கோங்கங்குரா மகிழ்ஷண்பகம் கொன்றை வன்னி மருவமர் நீள்கொடி மாட மலிமறையோர்கள் அல்லூர் உருவமர்பாக துமையவள் பாகனை உள்குது மேம் செல்லேர் கொடியன் சிவன் பெருங்கோயில் சிவபுரமும் வல்லேன் புகவும் அதில் சூழ் இலங்கையர் காவலனை கல்லார் முடியுடு தோளிரச் செற்ற கழலடியான் நல்லூரிருந்த பிரா நம்மாழ்பவ சுவாமி கல்யாண சுந்தரேஸ்வரர் அம்பாள் கல்யாண சுந்தரி